இந்திரிய வயமயங்கி பிறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியாண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னைச் சிறிது நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தே கண்டேனே உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உள்ளம் மன்னி கருத்திருத்தி ஊன் கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானே தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்டனாயேனே வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என் பசுபாசம் அறுத்தானே எல்லோரும் இறைஞ்சத்தில் அம்பலத்தே கண்டேனே சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறு மாதமிலாயேனே அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரை மாய்த்து கோதில் அமுது ஆனானே குலாவுதில்லை கண்டேனே பிரவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினொடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை பொழுத்தில் நகரு திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் பானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசும் இல்லா பசுபாதும் அறுத்தருளி பித்தம் இவன் என்ன என்னை ஆக்குவிட்டு பேராமே சித்தம் என்னும் திண்கையிட்டால் திருப்பாதம் கட்டிவித்த வித்தகனார் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானே களவிலா தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினொடு பரிசொன்றும் அறியாதனாயேனே ஓங்கி உள்ளத்து ஒளி வளர உலப்பில்லான்பர் வாங்கி வினை மலம் அத்து வான் கருணை தந்தானே நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமை அனை கேதங்கள் கெடுத்தாண்ட மரகதத்தில் வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டேனே விளங்கு தில்லை கண்டேனே விளங்கு தில்லை கண்டே